என்ன பண்றேன் எல்லாமே எனக்கு மனசுல தோன்றுகிறது அது உண்மையிலேயே கிடையாது குளிர்ச்சி நீங்க வந்து ஒரு வெந்நீர் அடுப்பு பத்த வச்சு மேல தண்ணியை வெந்நீர் ஆனா வெண்ணீர்ல சுடும் தன்மை சேர்ந்தது நெருப்பு தான் சுடுது ஆனா தண்ணீர்ல நெருப்பு வியாபிச்சிருக்கு நெருப்பு தான் சுடுது ஆனா தண்ணீர்ல நெருப்பு வியாபிச்சிருக்கு அதனால சுடுது ஆனா தண்ணீருடைய உண்மையான குணம் என்ன குளிர்ச்சி ஆனா நெருப்பு ஏ சுடுதுன்னு கேட்டா என்ன சொல்லுவோம் சாமி நெருப்பு சுடுறதுதான் நெருப்போட தண்ணி குளிர்ச்சியா இருக்கிறதா தண்ணியோட உண்மையான சரி இந்த ஆனந்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஆனந்தம் வெளியில இருக்குங்கிற எண்ணத்தை முதல்ல விட்டு அத திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்து இதெல்லாம் நீக்கினாதான் நானே ஆனந்தம்ங்கிறது நமக்கு புரியும் புரிய தண்ணீர் குளிச்சு வந்துடும் அது மாதிரி இந்த உடம்பு மனசு புத்தி எல்லாம் நம்ம ஆத்மான்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்மானந்தோட சேர்ந்திருக்கிறதுனால தான் இன்பமா இருக்கு உண்மையில அதை விட்டு பிரிச்சுட்டா இதுக்கு இன்பம் கிடையாது ஒரு புரியறதுக்காக சொல்றேன் பிரிக்கிறது சேர்க்கறது எல்லாம் ரொம்ப தத்துவம் எல்லாம் சிந்திக்காது நான் உங்களுக்கு உபதேசத்துக்காக சொல்றேன் குளிர்ச்சி தற்காலிகமானது அதுபோல உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருள்ல இருக்கக்கூடிய இன்பம் தற்காலிகமானது அந்த நம்மிடத்துல இருக்கக்கூடிய இன்பம் தான் இதானது நீங்க எவ்வளவு இடத்துக்கு போங்க உங்களுக்கு உதாரணத்துக்கு இன்னொன்னு நிறைய சொல்லலாம் இப்ப இங்க இருந்து போறீங்க எல்லாருக்கும் வந்து கேதார்நாத்துக்கு போகணும்னு ஆசை வந்துருச்சு நான் நல்லதையே சொல்றேன் நல்ல திருஷ்டாந்தமே சொல்றது கேதார்நாத்துக்கு போகணும் போகணும்னு உங்களுக்கு ஆசை வந்துச்சு நீங்க வந்து கேக்குறீங்க கேதார்நாத் எப்படி போறது அப்படின்னு சொல்லி கேட்டு விசாரிச்சு அந்த கேதார்நாத் போற பாதை யாரு கூட்டிட்டு போறா எங்க கூட்டிட்டு போறாங்க எல்லாம் விசாரிச்சு நீங்க எல்லாம் இது பண்ணி ரொம்ப நாளா பிளான் பண்ணி நீங்க வீட்டுல கூட விரதமெல்லாம் இருக்கீங்க கேதார்நாத் நான் போக போறேன் கேதார்நாத்துக்கு நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபுராணம் பாராயணம் பண்ணுறீங்க போற்றி திருத்தாண்டகம் பாராயணம் பண்ணுறீங்க நிறைய மனசில் நிறைய ஸ்லோகங்கள் எல்லாம் பணப்பாடம் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஒரு நாற்பத்தஞ்சு நாள் விரதங்கள்லாம் கூட இருக்கீங்க அப்புறம் டிக்கெட் புக் பண்ணி எல்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு இங்கேருந்து மதுரையிலேருந்து மெ இங்கே கம்பத்துலேருந்து மெட்ராஸ் வரைக்கும் பஸ்லேயோ எதுலேயோ கார்லையோ ட்ரெயின்லேயோ அங்கே போய் மெட்ராஸ் போய் சேர்ந்து அங்கேருந்து இன்னொரு ட்ரெயினை பிடிச்சி ரெண்டு மூணு நாள் பிரயாணம் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கணு அங்கே போய் இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி காரை பிடிச்சி பாஷை தெரியாமல் நம்ம என்னவோ ஆயின்னு சொல்ல அவன் ஒன்றை சொல்ல இது இந்த அவஸ்தையெல்லாம் பட்டு அப்புறம் கடைசியில் ஒரு வழியாக கேதார்நாத் போய் கேதார்நாத்துக்கு முன்னாடி அந்த லிங்கத்தை பார்க்குற வரைக்கும் நமக்கு ஒரு மாதிரி இருக்கு போய் சேரணுமே அதுக்கு முன்னாடி தான் சொல்கிறாங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அங்கே மனாம் செறிஞ்சு போச்சு என்னெல்லாமோ சொல்கிறாங்க இத்தனையும் கேட்டு கடைசியில் நம்ம ஆசையாக அவ்வளோ பலமா இருக்கு கேதார்நாத் தரிசனம் பண்ணி ஆனும் கேதார்நாதனை தரிசனம் பண்ணாதான் மோக்ஷம் அப்படின்னு சொல்லி மனசில் அவ்வளவு ஒரு ஆசையோடு போறோம் அங்கே போய் நீங்க லிங்கத்தை பார்த்து இதுதானா லிங்கம் அப்படின்னு சொல்லி ஓஹோ நான் என்னமோனு நினச்சிட்டு வந்தேனே அப்படிங்கிறோம் அது என்னன்னா சும்மா ஒரு பாறை உள்ளுக்குள்ள இருக்குது அது இங்க தான் ஏமா பீமம் பிடிச்சான் பீமனோட வால் பிடிச்சது வால் தெரியுது பாரு அது தெரியுது பாரு அப்படின்னு அவன் சொல்லுவான் இதெல்லாம் சொன்னோன்னா பின்னாடி பார்த்தா அந்த ஹிமாலயம் அந்த ஒரு பனி பனிமலைகள் எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்மளும் அங்கே போய் அதுக்கு ஏதோ பூஜை கீஜெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற காசெல்லாம் கொடுத்து கொஞ்சம் பூஜையெல்லாம் பண்ணி வந்தோம் என்ன இருந்து ஏதாவது உள்ள பூச்சா என்ன நடந்ததுன்னா நீங்க கேதார்நாத் பார்க்கணுங்கிற ஆசை முடிஞ்சது கேதார்நாத்த பாக்கணுங்கிற ஆசை உங்ககிட்ட உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருந்து அந்த ஆசை இருக்கிற வரைக்கும் ஆசை நிறைவேற வரைக்கும் இன்பமா துன்பமா யோசிக்கத் தோணும் கொஞ்சம் உங்க மனசை பொறுத்து இருக்கு பாவனையை பொறுத்து இருக்கு உங்களுக்குலாம் நிறைய விஷயம் தெரியும் அதனால நம்ம அதை இன்பமா நினைச்சிருக்கலாம் அதுவேற விஷயம் போக போறோம் போக போகிறோம்ங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் போகணுமே போகணுமே நல்லபடியா போயிட்டு வரணுமே அப்படின்னு ஒன்று இருந்துகிட்டே அதான் கலந்துதான் இருக்கும் அப்ப அந்த கேதார்நாத்துக்கு போய் நீங்க பார்த்த உடனே என்னாச்சுன்னா ஒன்னும் நடக்கல அதே ஆளுதான் ஒண்ணும் மாறி போகலை நான் இங்கிருந்து கஷ்டப்பட்டு இத்தனை ஜபம் தியானம் எல்லாம் பண்ணி அங்கே போனதுக்கு அப்புறம் கேதார்நாத் பார்த்ததுக்கு அப்புறம் என்னன்னா கேதாரநாதத்தை பார்க்கணுங்கிற ஆசை கேதாரநாத் பார்த்த உடனே போயிடுச்சு இப்ப ஒன்னும் புதுசா ஒன்னும் வரல ஆசை வந்துச்சு ஆசை போச்சு ஆசை இருக்கிற வரைக்கும் மனிதனுக்கு அந்த ஆசை நிறைவேற வரைக்கும் அவனால சும்மா இருக்க முடியாது ஆசை நிறைவேறின பிறகு என்ன பண்ணுவாங்க இன்னொரு ஆசைக்கு தயார்படுத்திப்பான் அப்புறம் கேதார்நாத் போயிட்டு வந்தாச்சா அடுத்தது அமர்நாத்னு அப்புறம் வந்து கே கைலாசம் இப்படியும் நம்ம என்ன பண்ணுறோம் நான் இது நல்ல ஆசை நான் இதை தப்பாக சொல்லலை இந்த ஆசையெல்லாம் ரொம்ப நல்லது நான் உங்களுக்கு நல்ல திருஷ்டா இருந்தால் சொல்லணுங்கிறதுக்காக ஆனால் நீங்கள் வேறு ஏதாவது ஆசையை யோசிச்சு பாருங்க அதர்மமான ஆசை நிறைய பேருக்கு வந்து அதர்மமான ஆசை எப்படியாவது எலெக்ஷனில் ஜெயித்தாராம் என்ன ஜெயிச்சாலும் அதுக்கப்புறம் எப்படியாவது அதை பண்ணியான் இதை பண்ணியான் அப்புறம் வந்து சந்தோஷம் முடிஞ்சு என்ன வந்தது அடி உயரம் என்ன உள்ள நிறைய விஷயங்கள்ல ஆசைப்படுறோம் இப்ப வந்து எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை இருக்கு அந்த எம்எல்ஏ ஆனவுடனே என்ன ஆகும் போயிடுச்சு நான் தான் உண்மையிலேயே நம்ம ஒண்ணு சந்தோஷம் அடையறதில்ல ஆசை தான் போகுது ஆசை வருது ஆசை போகுது ஆசை வந்த உடனே நம்ம சந்தோஷம் நம்மளை மறைக்குது நம்முடைய உண்மையான சந்தோஷம் மறைஞ்சு போகுது ஆசை நிறைவேறின உடனே அந்த உண்மையான சந்தோஷம் பழபடியும் தெரியுது மறுபடியும் இன்னொரு ஆசை வந்துடும் ஆகையினால ஆசை பட் ஆசையை நிறைவேற்றினத்துக்கு பிறகு உள்ளுக்குள்ள ஒரு மாற்றமும் ஏற்படுறதே கிடையாது ஆனால் மனிதன் ஏமாந்து போகிறான் ஆசையை விருத்தி பண்ணி பண்ணி ஆசையை உருவாக்குறது ஆசை நிறைவேறது அப்புறம் இன்னொரு ஆசையை உருவாக்குறது அந்த ஆசை நிறைவேறது சில சமயம் என்னன்னா ஆசை உருவாகி நிறைவேறாமல் போனால் இன்னும் பிரச்சனை அது வேற விதமாக ஆயிடும் ஆசை எனக்கு உருவாயிடுச்சு எனக்கு உருவான ஆசை நிறைவேறத்துக்கு ஏகப்பட்ட பேர் இடைஞ்சல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய விளைவு இன்னும் விபரீதம் வேறு அந்த கோணத்தில் தான் நம்ம நிறைய யோசிக்கிறோம் நம்முடைய ஆசை நிறைவேறாமல் நிறைவேறிடுச்சுன்னா பரவாயில்லை எப்படியோ தர்மமோ அதர்மோ நிறைவேறிடுச்சுன்னா பரவாயில்லை நிறைவேறலைன்னு வச்சுங்கோ அது விளைவுதான் ரொம்ப பிரச்சனையாகும் தனக்கும் பிறருக்கும் மாபெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அதனால தான் பெரியவங்க என்ன சொல்றாங்க ஈசனோட ஆயினும் ஆசை அருமீர்கள் இது லேசில் போக நீங்க இத விசாரம் பண்ண பண்ணத்தான் ஓஹோ இந்த ஆசைங்கிற பிசாச்சு கிட்ட நாம நல்ல வசமா சிக்கோம் இந்த ஆசைங்கிற பிசாச்சு விஷயத்தை மாத்திக்கிட்டே இருக்கு ஆசை அழிகிறது அழிந்து கொண்டே போகிறது மாறிக்கொண்டே இருக்கிறது என்னுடைய ஆசைக்கு காரணம் பம்பரம் அப்புறம் வாலிபு வயதில் என்னுடைய ஆசைக்கு காரணம் பெண் அப்புறம் வயதான காலத்துல என்னுடைய ஆசைக்கு காரணம் வேற ஏதோ சம்திங் அதர்திங் புகழ் அது இது அப்புறம் கடைசியில என்னன்னா என்னுடைய ஆசைக்கு காரணம் எனக்கு ஆசை ஓய்மா ஈசனோட ஆயினும் ஆசை அருமீர்கள் ஜாக்கிரதையா புரிஞ்சுங்க கடவுளை அடையணுங்கிற ஆசை நல்ல ஆசைதான் தர்மமான ஆசைதான் ஆனா ஆசைங்கிறது துக்கம்னு தீர்மானம் பண்ணப்பட்டதுனால ஆனா அந்த விஷயம் புரிஞ்சாச்சுன்னு சொன்னா ஆசை போயிடப்போறது கடவுளை நான் அடைஞ்சுட்டேன்னு வச்சுங்களேன் எனக்கு அந்த ஆசை கடவுளை அடையணுங்கிற ஆசையும் போயிட போறது ஏன்னா ரெண்டு விதமா போகும் சில பேர் இருக்கு கடவுளை அடைய முடியாதுங்கிறதுனால ஆசை போயிடுச்சுன்னு சொன்னான்னு சொல்லுவான் சீச்சி இந்த பழம் புளிக்கும் அந்த நரிக்கதை மாதிரி அப்படியும் போகலாம் சில பேருக்கு ஏன்னா அவங்களுக்கு சரியா இல்லாததுனால போயிடும் ஆனா கடவுளை பத்தி தெளிவா புரிஞ்சவனா இருந்தா அந்த ஆசை போகாது அந்த கடவுளை பற்றின விஷயத்தை தெளிவா தெரிஞ்சது பிறகு அந்த ஆசை போயிடும் அது அது நியாயம்தான் அது நான் வேண்டான்னு ஆனா நீங்க சுருக்கமா புரிஞ்சிக்க வேண்டியது ஆசைதான் சந்தோஷத்தை மறைக்கிறது ஆனந்த ஸ்வரூபமாகிய நம்முடைய யதார்த்த ஸ்வரூபத்தை ஆசைகள் மறைக்கின்றன ஆசைகள் நிறைவேறிய பிறகு அந்த ஸ்வரூபம் மறுபடியும் தெரிகிறது மறுபடியும் மற்றொரு ஆசை வந்து மறைத்து விடுகிறது ஓயிரம் ஆசைகள் ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளிடினும் கடல் மீதிலே ஆணை நினைவர் பாட்டிருக்கே குபேரனுக்கு சமமா தங்க பணம் வச்சிருந்தா கூட சுருளி கிட்ட யாரோ ஒரு சாமியார் ரசவாதம் பண்றாங்க ஓடிடுவோம் இல்லையோ இப்ப வந்து வீடு முழுக்க நம்ம வீடு முழுக்க பீரோ முழுக்க தங்கமாவே இருக்குன்னு வச்சுங்க ஆனா யாரோ சொல்றாங்க சுருளியில வேலப்பூர் கோயில் தாண்டி அந்த பக்கம் ஒரு சாமியார் இருக்கிறார் அந்த சாமியாருக்கு சில மூலிகை தெரியும் அந்த மூலிகையை இரும்பு மேலே புழிஞ்சால் அது தங்கம் யாராவது சொன்னாங்கன்னா ஆனால் அந்த சாமியார் அதை லேசில் கற்று கொடுக்க ஒன்றரை மாதம் அவர்கிட்ட நீ வந்து சேவை பண்ணணும் பையன் நாற்பத்தஞ்சி நாள் அது பண்ணணும் இது பண்ணணும் அவருக்கு கஞ்சாலெலாம் நீ அடித்து கொடுக்கணும் இப்போ சொல்லுவான் என்னவா அது பண்ணணும் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படிலாம் சொல்லுவாங்க இவர் இங்கிருந்து வீடு வீரம் முழுக்க தங்கமா இருக்கிற இந்த மனுஷன் அங்க போய் அந்த சாமியார் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னன்னா எப்படியாவது கத்து கொடுத்துட்டாருன்னா நல்லா இருக்கு நினைப்பா பாருங்க அழகேசனுக்கு நிகராக அம்பன் மிக வைத்த வேறும் மேசித்து ரசவாத வித்தைக்கு அலைந்திடுவர் நெடுநாள் இருந்த வேறும் நிலையாகவே இனும் காயகல்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர் இப்படி மனுஷனுக்கு ஆசா பிசாச்சு எது போலி இன்பம் நமக்கு ஆசையை இன்பம் இன்பம் பெரியவங்க இந்த ஆனந்தம் நம்முடைய ஸ்வரூபம் சொல்றாங்க இதை தவிர நீங்க என்ன ஆனந்தத்தை சொல்லுங்க அந்த போலி இன்பத்துல வேணா ஒரு தாரதமியம் இருக்குமே தவிர எல்லாமே போலி இன்பம் தான் ஆனா நிறைய பேருக்கு பயமா இருக்கும் கேக்குறத நான் சொல்றத கேக்குறதுக்கு நிர்விகல்பாதியில உங்களுக்கு ஒரு இன்பம் வருதுன்னு வச்சுங்க எல்லாரும் ஆன்மீகத்திலே உயர்ந்ததா சொல்லப்படுறது நிர்விகல்பாதி நெர்விகல்பாதி அது எல்லாரும் பழகலாம் நல்லதுதான் அந்த நிர்விகல்பாதியில உங்களுக்கு வந்து மனம் நல்லா அடங்கி போய் மனம் இருக்கிறதே தெரியாம ஒரு பெரிய ஆனந்தம் கிடைக்கிறது அதுல இருந்து பிறகுதான் ஆனந்தமா இருந்தோம்னே தெரியும் அது அதோட விசேஷம் இந்த தூக்கம் இருக்கு அது மாதிரி தூக்கம் மாதிரி தூக்கத்துக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு தூக்கத்தில் வந்து நீங்கள் தூங்கி எழுந்த பிறகு இருக்கிற புத்துணர்ச்சிக்கும் சமாதியிலேருந்து நீங்கள் எழுந்திருக்கிற போது இருக்கிற புத்துணர்ச்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதில் இது வந்து சமாதியில் ரொம்ப நேரம் வந்துட்டா வந்தீங்கன்னா வேதாந்த சாஸ்திரம் சொல்கிறது அதுவே போலி ஆனந்தம் சொல்கிறது அதெல்லாம் நம்மலாம் இம்மாத்திரம் வேதாந்த நூல் சொல்வது நீயே ஆனந்தம் நீ மனதிலே மனதை அமைதிப்படுத்தி அனுபவிக்கும் எந்த ஆனந்தமும் போலி ஆனந்தம் நிர்விகல்பாதி சுகம்னு பெரியவங்கலாம் எதை புகழ்ந்து பேசுறாங்களோ அதையே வேதாந்த சாஸ்திரம் சொல்றது அது போலி இன்பம் அது உண்மையான இன்பம் அல்ல மனதிலே நீ அனுபவிக்கப்படும் எல்லா இன்பங்களும் போலி இன்பம் அது நீ எந்த விஷயத்தை கொடுத்தாலும் சரி நான் இது கொஞ்சம் அதிகமா சொல்றேன் ஆனா நீங்க இதெல்லாம் நீங்க ரொம்ப பெருசா எடுத்துக்காரும் ஆனா இதுதான் வாஸ்தவம் உண்மையான இன்பம் யார் நானே சொல்லணும் உண்மையான இன்பம் யார் நான் அறியாமையினால் உண்மையான இன்ப வடிவமாகிய நான் போலியான இன்பத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன் அந்த பிச்சைக்காரன் அந்த பணக்காரன் பிச்சைக்காரனா தன்ன கருதிக்கிட்ட மாதிரி உண்மையிலேயே ஆனந்த ஸ்வரூபமாகிய நான் என்னை பற்றி அஜானத்தினால் நான் என்ன பண்றேன் ஓயாத போலி இன்பத்தை தேடிக்கிட்டு போலி இன்பத்தையே உண்மை இன்பம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறேன் அதான் அதை விட கொடுமை அதனால இந்த நெர்விகல்ப சமாதின்னு ஒண்ணு சொல்றோம் அதெல்லாம் ரொம்ப ஹை லெவல்ல நான் பேசுறேன் ரொம்ப ரொம்ப ஹை லெவல்ல பேசுறேன் ஆனா இன்னும் கொஞ்சம் இறங்குற போது அந்த ஆனந்தம் பரவாயில்ல உண்மை ஆனந்தன்னே வச்சுப்போம் எது ஒரு பேச்சுக்கு எந்த ஆனந்தம் நெர்விகல்ப சமாதியில அனுபவிக்கிற ஆனந்தம் இருக்கு பாருங்க மனதை நல்லா அமைதிப்படுத்துறதுனால நமக்கு ஆனந்தமா இருக்கு அந்த அமைதிப்படுத்துறதுங்கிறது ஆனந்தத்தை கூட்டும் எவ்வளவு தூரத்துக்கு மன அமைதி ஏற்படுறதோ அவ்வளவு தூரத்துக்கு ஆனந்தமா இருக்கும் மன அமைதி தான் ரொம்ப முக்கியமா இருக்கு மன அமைதி ஆனந்தத்தை பிரதிபலிக்கிறது நான் பல முறை வகுப்புகளில் சொல்லியிருப்பேன் நான் இப்ப வேற ஒரு கோடத்தில் சிந்தனை பண்ணி சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் கொஞ்சம் மாத்தி போட்டிருக்கேன் சமாதி சமாதியிலிருந்து நீங்க விடுங்க சாதாரண எடுத்து நல்ல காரியங்கள் சமுதாய சேவைகள்லாம் செய்யறோம் நாட்டு மக்களுக்கு நான் நல்ல காரியங்கள் எல்லாம் பண்றோம் நமக்கு ஒன்னும் பணமோ பதவியோ புகழோ ஒண்ணுமே வேண்டாம் ஒன்னும் வேண்டாம்னு சொல்லி சமுதாய சேவை பண்றோம் அதனால கிடைக்கிற ஆனந்தம் சமாதி ஆனந்தத்தோட ஒப்பிடுற பொழுது கீழே போலி ஆனந்தம் தான் சமாதி ஆனந்தத்தோட ஒப்பிட்டு பார்க்கும் ஏன்னா அதுல வந்து பரிபூர்ணமான மன அமைதி இருக்கு ஞானத்தை கொடுக்கறதுனால உண்மையான அமைதி வரும் சமாதியில கூட வராது மெஞ்ஞானத்தை கொடுக்குற போது வர்ற அமைதி இருக்கே மனசுக்கு இப்படியே சொல்லலாமே இப்படியும் யோசிக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் எதையாவது கொடுத்து மனசை அமைதிப்படுத்திக்கிட்டே குழந்தை இருக்கு குழந்தை விட ரொம்ப ரகலை பண்ணது நம்ம என்ன பண்ணுறோம் இந்த அக்கல்களுப்ப அது இதெல்லாம் கொடுக்குறோம் அது கொஞ்சம் நேரம் அடங்கியிருக்கு நம்ம நம்ம வேலையை பார்க்குறோம் அது மாதிரி நம்ம மனசு கொஞ்சம் பத்து லட்ச ரூபா கொண்டாங்குது பத்து லட்ச ரூபா கொண்டாங்குது பத்தாயிரம் ரூபா கொண்டாங்குது அது வந்தால் தான் நான் அமைதி அடைவேங்குது எது மனசு அப்ப உடனே பத்தாயிரம் வந்த உடனே சரி அப்படிங்குறது அப்புறம் அடைவெங்கு அமைதி அடைவெங்குது மனம் என்கின்ற குழந்தைக்கு அது கேட்பதை எல்லாம் கொடுத்து கொடுத்து அதை அமைதிப்படுத்த நாம் விரும்புகிறோம் அதுவோ அவ்வப்பொழுது அமைதி அடைவது போல அடைந்து கொண்டு திரும்பவும் கேட்கிறது அப்புறம் கடைசியில் என்ன பண்ணுறோம் சரி இந்த உலகத்தில் எதுலையும் கிடைக்காதுன்னு சொல்லி பஜனை பாடலான்னு வரும் கிருஷ்ணா ராமா கோவிந்தா ராம கிருஷ்ணா பாட்டு பாடும் பாட்டு பாடினா பஜனானந்தம் அதனால பஜனை பண்ணி என்ன பண்ணுறோம்னா மனசை அமைதிப்படுத்துறோம் அப்புறம் என்னென்னா அடுத்த பஜனை பாடுனா அமைதியாகும் பஜனானந்தம் பஜனை பாட பூஜை பண்ணினா ஆனந்தமாக இருக்கு பூஜை பண்ணினா மனசுக்கு அமைதி வருது சொற்பொழிவு கேட்டால் மனசுக்கு அமைதி வருது இப்படி அமைதிக்கு எதையாவது கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டும் அப்புறம் கடைசியில என்னன்னா யோக சமாதிங்குறோம் அப்புறம் வேதாந்த விசாரம் வேதாந்த விசாரம் பண்ணினாத்தான் மனச அமைதி அடையும் தத்துவ ஆராய்ச்சி பண்ணணும்ங்கிறோம் அதுல தத்துவ ஆராய்ச்சி பண்ணின பிறகுதான் மனம் அமைதி அடையும் நினைக்கிறோம் இப்ப பாருங்க ஒன்னொன்னா கொடுத்து மனச அமைதிப்படுத்த பாக்குறோம் இப்ப இங்க என்ன பண்றோம் அத ஒன்னொன்னா கொடுத்து கொடுத்து மனச அமைதிப்படுத்த பார்க்குறோம் ஆனால் அதுவும் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் இந்த மரத்தை சில சமயம் இந்த பழத்துக்கு பிடிச்சி இழுத்தோம்னா இழுக்கிற போது நிற்கும் விட்டிங்கன்னா பயிடு போயிடு மேலே சில மரம் தான் இழுத்தா அப்படியே நிற்கும் அது மாதிரி இந்த மனசுக்கு நீங்கள் அதை கொடுக்குற போது அமைதியாக இருக்கு ஆனால் வேதாந்தத்தில் என்ன சொல்லுகிறதுன்னு இது இப்படி இருக்குன்னு விசாரம் பண்ணி புரிஞ்சுக்கிறோமா அப்புறம் நமக்கு அறிவு வந்துடுறதா மனசில் அமைதியை வேண்டான்னு நினைக்கிற போது தான் அமைதியே வருது மனசுக்கு மனசை கேடு கட்டு போனா எனக்கு என்ன அப்படின்னு நாமளே நினைக்கிற போதுதான் மனசுக்கு அமைதி வருது நானே ஆனந்தம் நான் என்னத்துக்கு மனசுல ஆனந்தத்தை எதிர்பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற போது ஆனந்தம் வாஸ்தவம் அப்ப வந்து மனசு உண்மையாடு அதாவது எனக்கு மனதில் எனக்கு மன அமைதி தேவையில்லை ஏனென்றால் மனதை அமைதிப்படுத்தி நான் இன்பம் காண வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் நானே பேரின்பமாக இருக்கிறேன் மனம் ஒரு மாயை மனம் ஒரு பொய் எனவே நான் மனதை மதிக்கப் போவதில்லை அப்படிங்கிற போதுதான் மனசு பேச உட்காரு அது வரைக்கும் மனசு பேச உட்காராரு அதை பண்ணு இத பண்ணுன்னு சொல்லுவோம் மனச ஆனா அதுக்கு நான் சொல்றதெல்லாம் சொல்லுவோம் ஆனா இதுக்கு ரொம்ப நாள் பயிற்சி வேணும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல திரும்ப திரும்ப பயிற்சின்னா என்ன திரும்ப திரும்ப சிந்திக்கிறது தான் தச்சிந்தனம் தத்தனம் தான் திரும்ப திரும்ப சிந்திக்கிறதா பயிற்சி வெளியில ஒண்ணு பயிற்சி இல்லை யோகாசன பயிற்சி மாதிரி பயிற்சி மாதிரி தத்துவ சிந்தனை அமைதிப்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்திலிருந்தும் விடுபட்டு அதன் மூலமாக அமைதிப்படும் இது ஒரு பெக்யூலியர் அதன் மூலமாக அமைதிப்பட்டு அப்புறம் எந்திரிக்கவே எந்திரிக்காது சர்வதா அமைதிதான் ஒரு நாணயாக அது பலமாயிடும் அப்பப்ப லேசா கொஞ்சம் வரலாம் ஆனால் அதை மதிக்க மாட்டோம் கேர் பண்ண போறது இல்லை நம்ம ஒன்று மதிக்கவே போறது அப்ப புரிஞ்சுங்க உண்மையான ஆனந்தம் நாமே நாம் நமக்குள் ஆனந்தம் அல்ல உண்மையான இன்பம் நாமே அதுதான் உண்மையான இன்பம் நாம் வேற இன்பம் வேற கிடையாது இன்பமே நான் நானே இன்பம் ஆனந்தமே நான் நானே ஆனந்தம் ஆனந்த ஆத்மா என்று வேதம் சொல்லுகிறது அதுல சமாதி ஆனந்தமும் அதோட ஒப்பிடுற போது போலி இன்பம் அப்புறம் வந்து இந்த சமுதாய சேவை பண்றோம் இந்த கர்மா எல்லாம் பண்றோமே அதோட சமாதியோட ஒப்பிடுற போது இது போலி இன்பம் அப்புறம் என்ன ஆகுறதுன்னா நம்ம உலகத்துல வந்து குடும்பத்துக்கு எல்லாம் எல்லாம் செஞ்சிருக்கோம் இல்லையா காரியம் எல்லாம் செய்யறோம் கணவனுக்கு மனைவிக்கு உதவி செய்யறாங்க உதவி செய்யறாங்க குழந்தைங்களுக்கு செய்றாங்க எல்லாத்துக்கும் செய்யறோம் குடும்பத்துக்குள்ள எல்லாம் செய்யறோம் அதனால ஆனந்தம் நினைக்கிறோம் சமுதாய சேவை செய்கிற ஆனந்தத்தையும் அந்த ஆனந்தத்தையும் குடும்பத்துக்கு எல்லாருக்கும் பண்ணி அனுபவிக்கிற ஆனந்தத்தையும் பார்க்கும்போது அது கொஞ்சம் குறைவு தான் ஆனால் குடும்பத்துக்கு செய்கிறது சமுதாயம் செய்வேங்கிறது வேறு விஷயம் அப்புறம் குடும்பத்துலேருந்து குடும்பத்துக்கும் ஒன்றும் பண்ணாமல் மனைவிக்கும் ஒன்றும் கொடுக்காமல் குழந்தைங்களுக்கும் ஒன்றும் செய்யாமல் இப்போ சாப்பிட்ட வரதெல்லாம் குடித்து தீக்குறது சிகரெட்டாக ஊதி தழுறது இதெல்லாம் ஆனந்தம்னா என்னென்னா அது போலியான அது போலியானது ஒப்பிட்டு பாருங்கள் உண்மையான ஆனந்தம் எங்க இருக்கு சும்மா இருக்கு இந்த ஆனந்தம் இந்த அல்பான இன்னொரு பேரு அல்பாநந்தம் இது என்ன ஆனந்தம் மகானந்தம் பெரிய ஆனந்தம் அப்ப மனிதன் என்ன செய்ய கடமைப்பட்டிருக்கிறான் முதல்ல இந்த சின்ன சிறு இன்பம் சொல்றோம் பாருங்க இந்த வந்து கண்ணால பாக்குறது காதால கேட்கறது மூக்கால் எல்லாம் மிருகங்களோட வேலை நம்ம வேலை இல்லை மனிதர்கள் வந்து சிறு இன்பங்களிலேயே உழல்வதற்கு பிறந்தவர்கள் இல்லை அப்படின்னு மகான்கள் சொல்லுகிறார்கள் மனிதர்கள் சிறு சிறு இன்பத்துல இந்த கண்ணால பாக்குறது காதாலை கேட்கறது இந்த உடம்ப அலங்காரம் பண்ணிக்கிறது இதுலயே நம்ம ஊறி போகக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்றாங்க நம்ம என்ன பண்ணணுமான்னா இதுக்கு மேல ஒரு அன் கிட்ட இருக்கு இந்த மனித பிறவிக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு நாமளும் மிருகம் மாறியே சாப்பிட்றது தூங்குறது இனப்பெருக்கம் பண்ணுறது பயப்படுறது இப்படி புறக்கலை நம்ம அதுக்காக புறக்கலை அதனால இந்த அல்பானந்தத்தை மிருகங்களுக்கு கூட அனுபவிக்கிறது நம்ம இருக்கிற சிறப்பான ஆனந்தத்தை நாம் அனுபவிக்க வேண்டாமா இந்த பிறவி எடுத்து இந்த சிறப்பான இன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டாமா தர்மத்தை கடைப்பிடித்து நாம் ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டாமா சமுதாய சேவை செய்து நம்முடைய ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டாமா கடவுளுடைய திருநாமத்தை சொல்லி நாம் ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டாமா அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் வேதாந்தம் படிக்கிறோம் வேதாந்தம் படிச்சதுக்கு பிறகு தெரிகிறது நான் ஆனந்தத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா தேடப்படும் பொருளாகி ஆனந்தம் நானே புரிஞ்சுக்கிறோம் அப்ப மனிதன் என்ன பண்ணணும்னா இந்த சிறு இன்பமாகிய போலி இன்பத்திலிருந்து விடுபட்டு பெரிய இன்பமாகிய உண்மையான இன்பத்தை அடையறதில்லை அறிய வேண்டும் உண்மையான இன்பம் அறியப்படுவது போலியான இன்பம் அடையத்தகுந்தது இதுதான் இன்னும் சுருக்கமாக சொன்ன உண்மையான இன்பத்தை அடைய முடியாது உண்மையான இன்பத்தை அறிந்து கொள்ளத்தான் முடியும் போலியான இன்பத்தை தான் நாம் அனுபவிக்கிறோம் எவ்வளவு தர்மமான உயர்ந்த சமாதி இன்பமாக இருந்தா கூட இந்த தூக்கம் இருக்கு இந்த தூக்கத்துல வந்து நமக்கு வந்து ஒன்றும் முன்னேற்றமே இல்லை தூக்கத்துல இருக்கிற இன்பம் தூங்குறோம் நல்லா தூங்குறோம் தூங்குற போது நமக்கு இருக்கிற சுகம் இருக்கு அது பார்த்தா ரொம்ப விசித்திரம் இன்னும் தூங்கணும் போல இருக்கு எத்தனை தடவை தூங்கினாலும் இன்னும் கொஞ்சம் தூங்கணும் போல இருக்கு ஆனால் ஏதா பிரயோ இன்பமாக இருக்குதுன்னு சொல்ல முடியுமாண்ணா இன்பமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஆனால் அந்த தூக்கத்துலேருந்து முழித்ததுக்கு பிறகு ஐயோ தூங்கிட்டேனேன்னு இருக்கு வருத்தமாகவே இருக்கு இவ்வளவு காரியங்கள்லாம் இருக்கு அப்படின்னு தோன்றுறது அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறதுனா தூக்கத்தில் இருக்கிற இன்பமும் போலி இன்பம்தான் அதுவும் போலி இன்பம்தான் அது நிறைய ஆராய்ச்சி பண்ணணும் தூக்கத்தை ஏன்னா தூங்கிட்டோமேனு வருத்தத்தை கொடுக்கறது அது மாத்திரம் இன்பம் இருக்கிற மாதிரி இருக்குது கடைசியில் உடம்பு கெட்டு போயிடுறது ஆகையினால பல கோணங்களில் பார்த்தா எல்லாம் புல இன்பங்களும் துன்பமே தூக்கமும் மறைமுகமான துன்பமே இன்பம் போன்று தென்படுகின்ற துன்பமே உண்மையான இன்பம் பிரம்மான ஆத்மானந்தம் பூர்ணானந்தம் சுத்தானந்தம் அத்வைதானந்தம் சதானந்தம் நித்யானந்தம் என்ன வேணாலும் சொல்லல இந்த ஆனந்தத்தை அறிய வேண்டும் இப்போ உங்களுக்கு முடிவை நான் சுருக்கமாக சொல்லிட்டேன் உண்மையான ஆனந்தம் அடைய முடியாது ஏனென்றால் போலியான இன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுதும் நான் உண்மையான ஆனந்தமாகவே இருக்கிறேன் அதுதான் விசித்திரம் அறியாமையினால் அப்புறம் உண்மையான ஆனந்தம் புரிஞ்சதுக்கு பிறகு நான் போலியான இன்பத்தை போலியான இன்பம்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிறேன் உலகத்தில் எல்லாேரும் மாதிரியும் இருக்கேன் நானும் சாப்பிட்றேன் இப்போ என்னை கொஞ்சம் போய் சாப்பாடு போட போகிறாங்க நல்லா இருக்கா சாமின்னு கேட்க தான் போகிறாங்க அப்போ உடனே இப்போ சொன்னேன் இதெல்லாம் அல்பானந்தம்னு சொல்ல மாட்டேன் நல்லா இருக்கப்பா இது நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லுவேன் அப்போ போய் இப்போ சாமி இதெல்லாம் பேச நல்லா இருக்குங்கிறாரு அவர் ஆத்மா தான் ஆனந்தம்னு சொன்னார் ஜூடாது எல்லாம் வந்து இதெல்லாம் அப்போ சும்மா வெறும் பேச்சுதானா அப்படின்னு நினச்சிவிடாங்க இது அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் ஞானம் அதனால் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் போலி இன்பமும் சரியா புரியல உண்மை இன்பமும் புரியல விசாரம் பண்ணலே இப்போ தானே நம்ம உட்காந்து விசாரம் பண்ணுறோம் இது இன்னைக்கு ஆரம்பித்து வச்சிருக்கேன் இந்த விசாரத்தை நீங்கள் வந்து இப்போ சுவாமியெல்லாம் வகுப்பெல்லாம் நடத்துகிறார் அங்கெல்லாம் அந்த போனீங்கன்னா இந்த விசாரம் பண்ணுறது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அதை நீங்கள் திரும்ப திரும்ப விசாரம் பண்ணணும் நீங்கள் வந்து டிவி ப்ரோக்ராம் எல்லாம் பார்க்க வேண்டாம்னு இதையும் கொஞ்சம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இதை நீங்கள் வந்து விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டே வந்தீங்கன்னா அது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்புறம் உங்களுக்கு தெரியும் சாஸ்திரானந்தம் சிரவணானந்தம் வித்தியானந்தம் இதெல்லாம் கேட்க கேட்க இந்த சொற்பொழிவை கேட்கறது உங்களுக்கு இன்பமா இருக்கா துன்பமா இருக்கா சொல்லுங்க அப்பதான் எனக்கு இன்பமா இருக்கு நாளே இப்ப வந்து இது இன்பமா இருக்கான்னு கேட்டா எப்படி பாருங்க இதெல்லாம் புத்தி பூர்வமா நம்ம சிந்திக்கிறோம் இல்லை நம்மகிட்டயே பெரிய சொத்து வச்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் ஆனந்த இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் அவர் ஏதும் அறியாரடி இழுத்து சொல்லுனது ஏதும் அறியாரடி ஞான தங்கமே இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ரோட்ல கடவீதில் ஒரு ஒரு மனிதர்களுக்குள்ள இருக்கிற புதைத்து கிடக்கிற ஆசைகள் எண்ணற்ற கோடானு கோடி ஆசைகள் உங்களுக்கே ஆசை அதிகம் இருக்கு போராட்டத்துக்கு டிவி ஆசையை உண்டு பண்ணுறது பக்கத்து வீட்டுக்காரர் ஆசையை உண்டு பண்ணுறார் சாமியார் ஒருத்தர் தான் சொல்கிறார் ஆசையை விடுறணுங்கிற ஆசையை வச்சுங்கொழைங்கிறார் ஆனால் என்னென்னா அது சாமியாரோட ஆசை நம்மளாம் ஆசையை விடணும்னு ஆசைப்படணும் அப்படின்னு சாமியார் ஆசைப்படுறார் புரியுறதா இது இதாக அப்படி நான் ஆசைப்படலை தர்ம தெய்வத்தை ஆசைப்படுறது கடவுள் பெரியவங்கள்லாம் அப்படி விரும்புகிறாங்க அதே அடிப்படையில தான் நானும் உங்கள்கிட்ட சொல்லி இருக்கேன் நீங்க எல்லோரும் வாழ்க்கையில் போலி இன்பம் எது உண்மை எது இன்பம் எது என்பதை எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொன்னது போல நீங்கள் திரும்ப திரும்ப பலமுறை ஆராய்ச்சி செய்து இந்த போலி இன்பத்திலிருந்து விடுபட்டு உண்மையான இன்பத்தை உணர்ந்து வாழ்வாங்கு யான் எனும் என யான் எனது எனும் செருக்கை அகற்றி நல்ல ஆனந்தத்தை ஆறா இயற்கை அவாப்பின் அந்நிலைய பேரா இயற்கை தரும் சொன்ன மாதிரி என்னை பற்றி கொண்டாண்டி அப்படின்னு இந்த ஆனந்தத்தை சொல்லிருக்கார் தாய்மானவர் அன்றென்றும் ஆமென்றும் உண்டோ உனக்கு ஆனந்தம் வேண்டின் அறிவு ஆகி சற்றே நின்றால் தெரியும் எனவே மறை நீதி எம் ஆதி நிகழ்த்தினான் தோல் உனக்கு அறிவாகி சற்றே நின்றால் தெரியும் கொஞ்சம் நல்லா விசா விசாரணை பண்ணிப்பார் உனக்கு எல்லாம் புரியும் பாராதி உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்ல ஆராய் உணர்வு நீ என்றான் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி பாடியிருக்கார் தாய்மானது ஆகையினால நம்ம இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு இந்த பாரத நாடு சிந்தனையிலே ஊரிய நாடு அவர் சிந்தையில் ஆயிரம் சிந்தனை வளர்ந்து எண்ணங்கள் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடேன்னு பாடியிருக்காங்க பாரதியார் யோசிச்சு பாருங்க இந்த பாட்டு வரிய என்ன அற்புதமான வரி எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே அவர் சிந்தையில் ஆயிரம் எண்ணங்கள் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே ஆயினால அத்தகைய ரிஷி பரம்பரையில் நாம் எல்லாரும் வந்திருக்கோம் நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம் புண்ணியம் பண்ணியிருக்கோம் ஆயினால அவங்க கொடுத்த உண்மையான சொத்து இந்த ஞானம் இந்த ஞானத்தை நீங்கள் எல்லோரும் பெற்று இந்த புற இன்பங்களிலே மூழ்கி போகாமல் போலி இன்பங்களிலே ஆழ்ந்து விடாமல் உண்மையான இன்பத்தை நீங்களும் அறிந்து உணர்ந்து வருகின்ற சந்ததிகளுக்கும் இந்த உண்மையான இன்பம் என்ன போலியான இன்பம் என்ன என்ற விவேகத்தை வழங்க வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி உங்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நரிவிசீஹிரேன் ஹரிஓம் தீசரோரு மூர் விபிணே வோமவது வப்தே திணா மூத்த ஓம் ஓர் हर हर पार्वती वादी वादी। माता पराशक्ति राजा ஹர நம பீ பத்தாவிக்கீவிந்தமீர்த்தனூர் ராதா கோஷவன்கீ ஹரிஹரபுமீ ஆஞ்சனேய மகாராஜிக்கு வெற்றி வேல் முருகனுக்கு ஆலஜமணி ஓசை கெட்குதம்மா கேட்குதம்மா ஆலஜமணி ஓசை கேட்கு தம்மா கேட்கு தம்மா அவைய கண்டியோ செய் கேட்கு தம்மா கேட்கு தம்மா ஆண்டவன் குரல் நம்மை அழைக்கு தம்மா அழைக்கு தம்மா வன் குரல் நம்மை அழைக்குதம்மா அழைக்குதம்மா ஆலஜமணி ஓசை கேட்குதம்மா கேட்குதம்மா arulmigum <laughs> jothi ondru thonru damma amma arulmigum jo arulmigum jothi ondru thonru damma amma arulmigum jo அதிலே காணுதம்மா காணுதம்மா காணுதம்மா ஆலயமணி ஓசை கெட்குதம்மா கேட்குதம்மா கரமும்கமமும் ஈரா மரவாது துணை நின்று காக்குதம்மா அம்மா மரவாது துணை நின்று காக்குதம்மா அம்மா உயிராகி உடலாகி உயர் ஞான பழமாகி உயிராகி உடலாகி உயர் ஞான பழமாகி ஆட்கொள்ளும் தெய்வமம்மா தெய்வம்மா குருவாகி ஆட்கொள்ளும் தெய்வமம்மா தெய்வம்மா மணிவோஷை கெட்குதம்மா கெட்குதம்மா முத்தான முத்துக்குமரா முருகையாவா murghiyava va cintanunell kumara murghiyava va cittadun shelva kumara sindai magilava va cittanunell kumara sindai magilava va cittadun shelva kumara sindai magilava va அழகைக் கண்டு நீயாடும் அழகைக் கண்டு வருகுதையா வேளாடி வருகுதையா வேளாடும் அழகைக் கண்டு மயிலாடி வருகுதையா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 பன்னீரில் குளிக்க வைத்து பட்டாடை உடுக்க வைத்து பன்னீரில் குளிக்க வைத்து பட்டாடை உடுக்க வைத்து சந்தனத்தால் சாந்தடுத்து, அங்கமெல்லாம் பூசி வைத்தேன் சந்தனத்தால் சாந்தெடுத்து அங்கமெல்லாம் பூசி வைத்தேன் நீரு பூசி திலகம் வைத்து நெஞ்சத்தில் உன்னை வைத்து நீரு பூசி திலகம் வைத்து நெஞ்சத்தில் உன்னை வைத்து வைத்து அன்று பூத்த மலரால் உன்னை அர்ச்சிப்பேன் வருவாயப்பா அன்பு பூத்த மலரால் உன்னை அர்ச்சிப்பேன் வருவாயப்பா முத்தான முத்துக்குமரா முருகையாவா சித்தாடும் செல்வகுமரா சிந்தை மகிழவாவா வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா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 மணிவோசை கெட்குதம்மா கெட்குதம்மா வெற்றிவேல் முருகனுக்கு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ி ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ராயன் அவனிற காலை பிடித்திடுவோம் ிடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே கணபதி ராயன் அவனாலை பிடித்திடுவோம் குணமுயர்ந்திடவே விடுதலை கூடி மகிழ்ந்திடவே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 வடிவேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம் சுற்றினில்லாதே போ பகையே துள்ளி வருகுதுவே வடிவேலன் அவனுடைய வீரத்தினைப் புகழ்வோம் சுற்றினில்லாதே போ பகையே துள்ளி வருகுது வேல் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தாமரை பூவினிலே சுருதியை தனியிருந்தூரி உரைப்பாள் பூமணி தாளினையே கண்ணில் ஒற்றி புண்ணியம் எய்திடுவோம் தாமரை பூவினிலே சுருதியை தனியிருந்துரைப்பாள் பூமணி தாளினையே கண்ணில் ஒற்றி புண்ணியம் <Marvel> effectué, observer, <Marvel> effectué, <Greg> ி ஓம் ஓம் வோ கடங்காவே பராசக்தி சூரத்தனங்களெல்லாம் வல்லமை தந்திடு தந்திடுவாள் பராசக்தி வாழி என்றே துதிப்போம் கடங்காவே பராசக்தி சூரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி வாழி என்றே துதிப்போ